அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனைத் தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவழிலிருந்து தேசியமானுவல் நற்றினை நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் தலைப்பு பண்டைய தமிழரின் மருத்துவ அறிவு உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கிறார் திருமூலர் உடலை பேண வேண்டியதன் இன்றியமையாமையை தமிழர் அறிந்திருந்தனர் திருவள்ளுவர் மருந்து என்னும் ஒரு அதிகாரத்தையே படைத்துள்ளார் உடல் உறுதியாய்ப்பதற்கு வாதம் பித்தம் சீதம் இம்மூன்றின் சமநிலையே காரணமாகும் அவற்றின் சமநிலை தவறும்போது உடலில் நோய் ஏற்படுகின்றது அவற்றை சமப்படுத்த இயற்கை தரும் காய்கனிகளிலிருந்தே மருந்து கண்டு தமிழர் உண்டனர் மருந்தாயி தப்பா மரத்தாற்றல் என்னும் திருக்குறள் தமிழ் மருத்துவத்தின் தொன்மையை எடுத்து எம்புகிறது சித்தர்கள் வளர்த்த மருத்துவம் சித்த மருத்துவமாயிற்று அகத்தியர் தேரையர் போகர் புலிபானி முதலிய சித்தர்களின் மருத்துவ நூல்கள் இன்றும் தமிழர்களின் உடற்பிணியை போக்குகின்றன உலகில் பின் விளைவுலற்ற மருத்துவங்களுள் சித்த மருத்துவமும் ஒன்றாய் காணப்படுகின்றது இன்று பரவலாக பயின்று வரும் மருத்துவம் என்னும் மருந்தில்லா மருத்துவ முறையை அன்றே நம் தமிழர் கண்டறிந்தனர் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் திருக்குறள் வரி உண்ட உணவு சரித்த பிறகு மீண்டும் உணவு உண்கிறவருக்கு மருந்த வேண்டுதில்லை என்கிற ஒரு தெளிந்த ஒரு உறுதியான விளக்கத்தை தருகின்றது இவ்வாறு பண்டைய தமிழர்கள் மருத்துவ அறிவில் சிறந்து விளங்கினர் சிந்திப்போம் பண்டைய தமிழரின் மருத்துவ அறிவை போற்றுவோம் நன்றி